அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தாழாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற பெருந்தன்மை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த குணத்தின் கண்ணே நிலை பெற்றிருக்கிறது வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே திருவள்ளுவர் அடிக்கடி இந்த தாளாண்மை வேளாண்மை அப்படிங்கிறத பயன்படுத்துவதை பார்த்துருக்கிறோம் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருடூம்பர் மற்றொரு இடத்துல தாளாற்றினா முயற்சி செய்து சம்பாதித்ததெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உபகாரம் செய்வதற்கு தகுதி உள்ளவர்களுக்கு வழங்குவதற்காக அப்படின்னு சொல்லுவார் அதுதான் இங்கேயும் இந்த வேளாண்மை என்னும் செருக்கு வேளாண்மைனா பரோபகாரம் மக்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்தினால இன்னும் படிப்புனால் முன்னேற்றம் அடைய முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணுறது வேளாண்மை இன்னும் செருக்கு அந்த ஒரு கர்வம் கர்வம்னா என்ன ப்ரவுடு இந்த இடத்துல ப்ரவுடுன்னா இந்த தேவையில்லாத கர்வம் இல்லை பெருமிதம் இந்த வேளாண்மை என்னும் செருக்கு ஒருத்தங்கிட்ட இருக்கணும்னா முயற்சி விடாமல் இருக்கணும் நிறைய பேருக்கு உபகாரம் பண்ணணும்னா நீ ஒ இருக்கணும் அதுக்கு நீ முயற்சி பண்ணணுங்கிற அர்த்தம் முயற்சி உடையவர்கள் தான் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்பது தான் இங்கே கருத்து முயற்சி இல்லைன்னு சொன்னால் பொருள் பதவி ஒன்றுமே நிலைக்காது இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் யாருக்கு உபகாரம் பண்ண முடியும் முடியாது அது மாத்திரம் இல்லை சரியாக வேலை செய்யலைன்னா பொருளும் பதவியும் போயிடும் ஆக முயற்சி யார் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டுருக்கானோ அவனுக்குத்தான் முயற்சியுடைய காலம் வரைக்கும் உதவி செய்ய முடியும் மற்றொரு இடத்துல திருவள்ளுவர் சொல்லுகிறார் இணைத்திற்பம் உடைத்தாயினும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகும்பர் அதாவது எவ்வளவுதான் சாமர்த்தியம் இருந்தாலும் காரியத்தை பண்ணுற முயற்சி சரியாக இல்லைன்னா அவனை உலகம் ஒதுக்கிடுன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் நீ எவ்வளவு தூரத்துக்கு முயற்சியோடு இருக்கியோ அவ்வளோ தூரத்துக்கு தான் உலகம் உன்னை பயன்படுத்திக்கும் முயற்சி இல்லைன்னா உன்னை உலகம் பயன்படுத்திக்காதுங்கிற அர்த்தமும் இருக்குது ஆனால் அதுக்காக வேண்டி நமக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் சமூகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் நம்ம சக்தியோடு நல்லது செஞ்சாது நமக்கு நல்லது சமூகம் நமக்கு மதிப்பு தருகிறதா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் நமக்கு நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும் இந்த மூன்று குரட்பாக்கள் முயற்சியுடன் இடைவிடாது செயல்புரியும் தன்மையினுடைய சிறப்பை நமக்கு உணர்த்தியிருக்கின்றன திருஞானசம்பந்தனுடைய தேவாரத்தில் ஒரு அழகான பாடல் வாழார்கண் செந்துவர் வாய் மாமலையான் தன் மடந்தை தோழாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில் வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையான் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கக்கூறிற்றான் தான் தோன்றி மாடமே ஒளி பொருந்திய கண்களையும் சிவந்த பவழம் போன்ற வாயினையும் உடையவனாய் இமமான் மகளாகிய பார்வதியை தன் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டு அவள் தோளை தழுவிய சிவபெருமானது பழமையான கோயில் வள்ளன்மை உடைய பிறர்க்கு விளங்கும் ஊக்கமுடைய வேளாளர்கள் மிகுந்து வாழும் ஆக்கூரில் விளங்கும் தான்தோன்றி மாடமாகும் தான் மாடம்ங்கிறது ஒரு கோயில் சோழ நாட்டு கோயில் பழமொழிங்கிற நூலில் இவ்வாறு காணப்படுகிறது வேளாண்மை செய்து விருந்தோம்பி வெஞ்சமத்து வாழாண்மையானும் வலியராய் தாழாண்மை தாழ்க்கும் அடிகோள் இளராய் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் இன்று உழவு தொழில் செய்து விருந்தினரை பேணி போர்க்களத்தில் தன் வாழின் திறத்தை காட்டி வென்று வலிமை உடையவராக வாழ்ந்து முயற்சியை குன்றச் செய்யும் சோம்பல் கோள் கூரல் ஆகியவை இல்லாமல் வருந்தி உழைத்து வாழாதவர் வாழ்க்கை செப்பம் அடையாது அஸ்வசிய பூஷணம் வேகா மத்தம் சாத் கஜபூஷணம் சாத்துரியம் பூஷணம் நாரியா உத்தியோகோ என்று சம்ஸ்கிருத ஸ்லோகமும் சொல்கிறது குதிரைக்கு அழகு வேகம் யானைக்கு அழகு மதம் பெண்களுக்கு அழகு சாதுரியம் மனிதர்களுக்கு அழகு இடைவிடாத முயற்சி என்பது இதன் பொருள் பதவரை பார்ப்போம் தாளாண்மை என்னும் முயற்சியுடன் செயல்புரியும் தகைமை கண் சிறந்த மேலான பண்பில்தான் வேளாண்மை என்னும் எல்லோருக்கும் உதவி புரியும் செருக்கு உயர்ந்த பெருமிதமானது தங்கிற்று நிலை முயற்சியுடன் செயல்புரியும் சிறந்த மேலான பண்பில்தான் எல்லோருக்கும் உதவி புரியும் உயர்ந்த பெருமிதமானது நிலை என்பது பொழிப்புரை தாள என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதகுடி